வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அவர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு முன்னால் மிகப்பெரிய கூட்டம் எல்லோரும் அந்த ஞானியிடம் ஆலோசனை பெற்றுக் இரண்டு நாட்டினுடைய அரசர்கள் அங்கே வருகிறார்கள் அதில் ஓர் அரசன் மிக செல்வ செழிப்போடு பகட்டோடு வருகிறார் இன்னொரு அரசர் சாதாரணமாக தன் நாட்டு குடிமக்களோடு இணைந்து வருகிறார் வந்து எல்லோரும் பல கேள்விகளை அந்த ஞானியிடம் கேட்டு அந்த பகட்டோடு வந்த அரசர் கேட்கிறார் எனக்கு பக்கத்து நாட்டுல மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றாங்க அந்த நாட்டுல செல்வ கூட இல்ல இந்த ஆண்டு பொழிவு கூட இல்லை ஆனாலும் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்க ஆனால் என்னுடைய நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கிறது ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லையே தினமும் திருட்டு போன்ற குற்ற செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்கே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஞானி மறுகணமே அவர் அதுக்கு பதிலளிக்காம இன்னொரு நாட்டினுடைய அரசரை அழைத்து எப்போ உன்னுடைய நாட்டில் வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க உன்னுடைய நாட்டில் வறட்சி தான் மழை கூட இல்லை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த அரசர் தயங்காமல் பதில் அளிக்கிறார் என்னுடைய நாட்டு மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறார்கள் நான் என் நாட்டு மக்கள் மீது அன்பாக இருக்கிறேன் அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அன்பா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா அப்பா அவர் சொல்றார் நான் இவ்வளவு ஆண்டுகள் மிக குறைந்த அளவே வரி வசூல் செய்தேன் வசூல் செய்த பணங்களை தேவையற்ற போருக்காகவோ ஆயுதங்கள் வாங்குவதற்காகவோ நான் செலவழிக்கவில்லை நான் அதை முழுவதும் சேர்த்து வைத்திருந்தேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மழை பொழிவில்லை வறட்சி அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கே திருப்பி கொடுத்து மக்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஞானி இன்னொரு நாட்டு அரசு பார்த்து கேட்கிறார் உன்னுடைய நாட்டுல மக்கள் மகிழ்ச்சியாக இல்லாததுக்கு காரணம் இப்பொழுது தெரிகிறதா அவன் தெரிகிறது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறார் ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அன்பாக இருக்கணும் எங்கே அன்பு அதிகமாக இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இயல்பாகவே வந்துவிடும் இப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட துறைக்கு ஒரு உயர் அலுவலரை மாற்றியிருந்தார்கள் அவர் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் மட்டுமே அந்த துறையிலே இருந்தார் ஆனால் தான் இருந்த அந்த ஆறு ஏழு மாதங்களும் துறையிலே பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர் வரை அவரை பாராட்டும் என்னவென்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா இயல்பாகவே நம்முடைய பணி மிக சிறப்பாக இருக்கும் இதுதான உண்மை இதை எல்லாருமே நினைக்கிறேன் இதை நாம் இன்று ஏற்றுக்கொள்கிறோம் இரு ஆண்டுகளுக்கு முன்பு வல்லவனும் கூட இதைத்தான் சொல்கிறார் மகிழ்ச்சியாக வாழ்வோருடைய சிறப்பு அப்படிங்கிறது அன்பாக வாழ்வத பயனாக கிடைத்ததுன்னு சொல்றார் அது உண்மை தானே ஏனென்றால் அன்பாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்திரும் அந்த மகிழ்ச்சி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா வேற என்ன வேணும் இந்த வாழ்க்கையில் ஆக நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்துல அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி அதனால் விளையக்கூடிய மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்து இந்தக்குறள் அறத்துப்பாள் அதிகாரமெட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஐந்து அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு மீண்டும் குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்